ராஜகுலத்துல ராஜகிருஷத்துக்கிற அம்பாளுக்கு மகாலட்சுமி லட்சுமி யுத்த காலத்துல ஜெயஸ்ரீயா இருக்காளாம் ஜெயலட்சுமியா இருக்காளாம் அங்கே பெரும் காடுகள்ல போறபோது ஒரு தஞ்சாவூர் மகாராஜா பாஸ்கராயிரூட்டி கோட்டி வீராத்தா கோட்டி கோட்டி ஸ்திரீகள் அஸ்வத்து மேல வருகின்ற அம்பாளுக்கு சொல்றேன் இந்த பூமி மூக்க நின்னா கூட இத்தனை குதிரையில ஏறி நிக்கிறதுக்கு இடம் போறாதே ராஜா கேட்டாள் இப்படி கேட்ட போது பக்கத்துல கமண்டூர் ஜலம் வச்சிருந்தாள் எடுத்து ராஜா கண்ண ஓஞ்சி அடிச்சா ஜலத்தை எடுத்து பார்வசர கேட்டாள் ஆகாஷம் மூக்க அம்பால அஸ்வாரூகையா இருக்கிற அந்த அஸ்வாரூடைய கோஷ்டி ஆமா உடனே பார்த்தா பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டு போட்டாள் பாஸ்கராயர் சரோதூமுக்தியவர் சரோதூமுகங்கள் பண்ணினவர் அப்படிப்பட்டவரு வேதிமதியில் போராது சர்வ ஜகத்துக்கும் மத்தியாரம்யோட்டக்தலம் மத்தியாரம் வந்தா என்ன மத்தியாரத்தில் தனிப்பெருமை எந்த காரணத்தினாலும் இது மதார்த்திபந்தேனவா சங்கரசேவயவா சாதோதரி சங்கம வாஞ்சயவா ஒரு ராத்திரி மத்தியாரனத்தில் வந்து வசிச்சா போறோம் அவன் திருடுறதுக்காகவாவது கண்ணை வைக்கிறதுக்காகவாவது ஒரு ராத்திரி எங்க வந்து கண் வச்சுக்கிட்டு எல்லாரும் தூங்கட்டும் தூங்கட்டம்னு ஒருத்தன் உட்கார்ந்து திருவள்ளுவரூர்ல போறும் நான் அவன் அடுத்த ஜென்மா அம்மா வைத்து அவனுக்கு பரப்பு இல்ல சங்கர சேவையாவா அல்லது மகாலிங்கம் அது சர்வலிங்கத்துக்கும் மூலபூத்தமான லிங்கம்னு வந்து வசிச்சாலும் போரும் அல்லது சாதோதரி சங்கம வான்சியாவா அங்க ஏதாவது காமாதி தோஷங்கள்லாமே ஒரு ரூம வச்சுக்கிட்டு வந்து இருந்தாலும் போறோம் கரையோர இப்படி வர அதனாலஹான் திருவிசந்தூர் சாஷி லூவன் நரசு சொல்லி அனுப்பிச்சு கல்யாணபுரத்துல எனக்கு ஒரு மண்டலம் அத்தியாஜத்துல வந்து வசிக்கணும்னு சொன்னே அயில்வாழ் பறவை போய் ஒரு கட்சி பேசுவாள் அது வந்து அதெல்லாம் அது வந்து எத்தனை கட்சிக்காக வந்து கண்டனம்னு அவன் வந்து கண்டனம் அடைஞ்சாள் அப்படி இல்ல எழுதினாள் ஆனாலும் வந்து அவள் பரமேஸ்வரனுடைய இல்லை இல்லாத கழுவை கூப்பிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அரச கூறந்து அவள் எப்படி ஞாபகாள் ஷா மஹாலிங்கா சாம்பா சிவாம்பா கைலாசத்துலேருந்து கேட்பாள் மத்யாஜு ஷா மஹாலிங்கா சாம்பா சிவா சிவா சிவா சிவான்னு சிவராமா சொல்லுவாள் ஆச்சாரியால் வந்து அந்த ராமா காக்கணும்னு வந்தார் அது எத்தனோஷியா இருக்கணும் பரமேஸ்வருடைய கருணைக்கு ஊ தூரதூரே விவேகாட்சி காலம் அிப்தலூலம் பாரம்ப கலம் ததான கபம் ததாலும் நேராக் சந்த ாந்தாபர ஆஷ்டராரூாரூேந்திரை சுமாத முதலா பூஜி திண்ஜன் வியாசன்யஸ்தில்வாதிப்பில் கித்திரமற்ற ஷகாலே பரமேஸ்வரணேஸ்மரிச்ச நாமிருக்கிற வந்து சமைய அங்கதான் சித்தரேஷன் அப்படி பகவான் பர்ராடைய கஷ்டத்தெல்லாம் நீக்க அவன் யமன் வந்தா என் பக்த நலத்திலே அவன் தலையை விற்பேன் காலையில இருக்கா தான் தூக்கிட்டு இருக்காள சரணி நிற்கிறாளா அப்படி பகவான் கருணாமூர்த்தி பரமேஸ்வரன் அந்த வந்து பாஸ்கர் நாயர் அம்பாட பூஜை பண்ணம்னு வந்து வசித்தாள் ஒரு சன்னியாசி நித்தியம் இந்த மகாதா வீசியிலே போயின்னு வந்து இவா கிரந்தம் பார்த்துட்டு இருப்பாளா திருமேல கால் வச்சிட்டு வயசு ஆறவா இந்த சன்னியாசிக்கு என்ன ஹம்பாவும் பூஜை பண்ற நம்ம ஒரு வந்தனம் கூட பண்ணதேன்னு நினைச்சு ஒரு நாளைக்கு கூப்பிட்டு காட்டாரா உங்களுக்கு என்ன நினைவு நான் சன்னியாசி இந்த வந்தன மண்ணிலே சீதை கண்டா உடனே வந்த மணி பண்ணம் கண்டா தண்டம் வந்தா பிண்டம் சொல்றது கண்டா உடனே வந்தி பண்ணம் வந்துட்டா மிச்சம் காட்டணும் நம்ம கடமையுது இது ஏன் வந்தன மண்ணிலேன்னு காட்டா நீங்க இது வாருங்க உட்காருங்க உங்க தண்டத்தை முதல்ல வைங்கோ அதுக்கு வந்தனம் பண்றேன் அப்புறம் உங்களுக்கு பண்றேன் கவனி வேலை தண்டத்தை வச்சார் பாஸ்கர் வந்தன மண்ண உடனே மதையட்டுன்னு இந்த தண்டம் அப்படியே தூள் தூளா போயிட்டு பாஸ்கராயர் வந்தன மன்ன உடனே உடனே உங்களையும் பண்ணட்டமான அவர் சுவாமிகள் மண்டையும் வடிச்சு போடும் போல ஆயிடுச்சிருந்தேன் அவரே நீங்க பண்ணப்படாது மண்ணப்படாதுன்னு விட்டாராம் அப்படிப்பட்ட பாஸ்கராயர் அங்க வந்து வசிச்சு தஞ்சாவூர் மகாராஜாட்ட போய் வித்வான்கள் எல்லாம் இவாளை பத்தி தப்பா சொல்லி கொடுத்தாராம் வித்வான்களுக்கு இன்னொரு வித்தையை பார்த்து அதுல அசைஷ்டுப்பங்கள்லாம் வரதுண்டு ஜீவ தோஷம் இருந்தா அப்படிதான் தோணும் அவர் வந்து மாம்சத்தை வச்சு நிவேதனம் கள்ள வச்சு நிவேதனம் பண்றாரு உ பாசக அப்படி எல்லாம் போய் சொன்னாள் பாஜாவுக்கு இந்த மாம்க்கு எல்லாம் பிரியமில்லை இதெல்லாம் வந்து இதுலேருந்து தப்ப முடியாது கடைசியில பூஜையை விட்டுட்டும் அதோட சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கும் சொல்லி பண்ண ஆரம்பிச்சா என்ன சந்தரியமா அப்புறம் பூஜையை விட்டுவிடும் போது கடைசியில நார்த்தங்காக போமரா போல ரெண்டும் இருக்கும் அப்படி ஆயிடும் கோளாரா போயிடும் அதனால நம்ம பெரியவாண்டா ஆனமுறை திருமசூ பஞ்சாமதம் அப்படி வச்சு நேதனை பண்ணிப்படுறது பாயகம் உளுக்க ஒழுங்கு வடை அப்படி எல்லாம் பண்ணிப்படுறதுமா போயிடும் இவா இப்படி பண்றாரு எல்லாருமா போய் சொன்னாள் மகாராஜா வந்து காட்டாள் பாஸ்கர் பாசக்கார் அவளை வருத்தப்படாமலும் இருக்கணும் வந்து அந்த காரியம் பண்றாளும் தெரிஞ்சுது அதுக்குள்ள அவளை பத்தி யாரும் சொல்லலாம்னு நினைச்சேன்னு ராஜா வந்து காட்டாள் இப்படி மாம்சம் கல்லு இதெல்லாம் வச்சு நீங்க நைவேதியம் பண்றாமே அம்பாளுக்கு இருந்து இன்னைக்கு பௌர்ணமி நீங்களும் உங்க பத்னியும் ஒரு பாசனத்துல கள்ளும் மாம்சமும் எடுத்துன்னு வாங்க நைவேத்தியம் பண்றேன்னா ராஜா எல்லாம் நினைச்சாலும் நாம் கொண்டு வருது இவர நிவேதனம் பண்ணினா இவர தேசத்தை விட்டு போச்சொல்லி போறது இந்த காவேரி தீர வசிப்படாத அவர் ரெண்டு பேரும் உட்கார சொன்னாள் கதவை சாதிக்கு சொன்ன பூஜை இல்ல ஆச்சு அவாலேயே இந்த பக்கெட்டு மூடி போட்டு திறக்க சொன்ன திறந்தா ராஜா கொண்டு மாம்சட்ட திறக்கிற வெள்ள அப்பமா இருக்கு அந்த மதியம் மூக்கு பாயசமா இப்பதான் கால போய் பிடிச்சிருந்து கதைனா அஜ்ஞானி ஏதோ கேப்பார் போட்டேன் அப்படிப்பட்ட பாஸ்கராயர் அங்க வந்து தங்கியிருந்து பல காலம் இருந்தார் ராஜா பாஸ்கராயபுரமே அவரை பெயர் வச்சு ஒரு கற்பூரம் உப்பு இந்த ரெண்ட தவிர எல்லாம் வளைய அப்படிப்பட்ட ஊரை சரோமானியமா கொடுத்தா அந்த சௌமானியம் தான் வாழ்க்கை இப்பதான் வருஷம் ஆச்சு அந்த சரோமானியத்துக்கும் வரி வாங்க ஆரம்பிச்சா இப்ப இருந்தது சரோமானியம் இது வரிசை இல்ல முன்னாடி போன இன்னும் வருஷத்துக்கு ஏற்படுறதுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு பதினாயிரம் ரூபாய் கடன் வாங்கிதா எதுக்காக தான் அன்னைக்கு பண்ணி போடுறோமே தங்க பீடம் தங்க சாரா பாத்திரம் தங்க பாத்திரம் இதெல்லாம் வேண்டாமா இன்னும் ஏதோ பூஜை பண்ற போது தோணிச்சது பணம் இல்ல பக்கத்தார் நடந்துள்ளிழமை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற மத்தியில கடவுடுத்த வாசல்ல வந்து என்னங்க பூஜை பண்ணி வாங்கி கொடுக்கல நாளை காராவதி ஆகிறது அந்த சமயம் சொல்ற நாம எந்த நாமாவா சரித்திரத்துல அவளாலே எழுதியிருக்கா அபர்ணாய இந்த அர்ச்சனை குங்குமம் புஷ்பமும் கையில் எடுத்திருக்காள் அம்மான் கூப்பிட்டால் உன் கால இதை போட மாட்டேன்னு அபர்ணாங்கிற சப்தத்துக்கு பக்தாளுடைய அபகதம் பக்தானம் ஏசா அபர்ண பக்தாளுடைய கடனை கடன் இந்த உத்தரவா கடன் தேவரணம் ரிஷிரணம் பிசரணன் அப்படி மூணு ரிணத்தோட பறக்கிறேன் இந்த பெரிய கடனை பெரிய கடன் அந்த கடனையே போக்கினவளம் அப்படி உனக்கு பேர் இருக்கு உன் பூஜைக்காக நான் வாங்கின கடன் இந்த கடனை நீ கொடுக்காம அந்த பெரிய கடனை பூக்கிறதா பேர் வச்சுட்டு இருக்கேன் உனக்கு வக்கமா இல்லையான்னு காட்டானாஷ்டமதை ரூவா யோகத்தால யவுகமா கிடைச்ச பேராச்சே உனக்கு அபர்ணேங்கிறது நீ என்ன காற்குமே ரூடியாத்தான் அப்பர்னேன்னு உனக்கு வேறு சொல்லணும் அவயவார்த்தம் இல்லாம போயிடுவோம் உனக்கு மானம் போயிடுவேன்னு காட்ட உன் பூஜைக்காக நான் வாங்கின கடன் இந்த கடனை என்ன கொடுக்க முடியாது நீ பண்ணாமே நீ பக்தாருடைய கடனை போக்கின ஒரு பேரை வச்சுக்கலாமாத் தொய்வதோ மமே கதம பர்ணி ரூ லஜ்ஜாய புத்தையும் போடமாட்டேன் இப்படி வாட்டு பூஜையிலும் அவசரப்பட்டு என் பத்னி வரவாது என் பத்னிட்டு பட்டு புடவையும் பாதசரமும் விழாக்கும் குங்குமமும் புஷ்பமு இருக்காளே போய் பார்க்கிறாள் அம்பாலே மாதிரி போட்டு வந்திருக்காள் காலில் போய் பண்ணிவிட்டாள் அப்படி நேரம் தரிசனம் அக்கறாயிருக்கு அம்பால நேரம் பார்த்தவள் தன் சரித்திரத்தில் எழுதி இருக்காள் நான் நேர கண்டேன் அவனை நமஸ்கரிச்சா அப்புறம் அம்பாலை அது கடன் கொடுத்தவனே உனக்கு முதல்ல தரிசனம் கிடைச்சதே எனக்கு அப்புறம் தானே கிடைச்சது ஆகினாலும் உனக்கு முதல்ல நமஸ்காரம் பணம் தான் இத்தனை உபயோகப்பட்டு இருக்கு அது அம்பாளுடைய பூஜைக்கு கடன் வாங்கினவன் ஒரு கடனுக்காக தான் போய் சந்திரஜி அப்படி அது மாதிரி போய் விழுந்து நேர கண்டேன்னு சொல்லி பாஸ்கராயர் அம்பாள் கருணாசமு அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கிற குடும்பத்தில் இந்த பீஜாட்சரத்துல ஒரு ஏகதேசத்தை இந்த சத்யவிரதம் ஜபிச்சு அதனால மகாவித்வானாக ஆகி மகா தபஸ்வியாக ஆகி மாதாபிதாக்கள் எல்லோரும் ஆத்திய கோஷத்தோடு சத்யவன கங்காச்சரத்தில் இருந்து அயற்றினு போய் சத்யவர்தன்கள் பெரிய சக்கரவர்த்திக்கு சமையு திவ்யெல்லாம் அனுபவித்து மணித்வீபிலோட கூட சேர்ந்து மகாபாத்தெல்லாம் அடஞ்சான் தேவிபாபத்தில் பெரிய அம்பாளுடைய அனுகிரகம் ஓர குடும்பத்திலும் குடும்பியாயிருக்கிறாள் ஒரு ஐக்கமத்தியம் தாம்பத்தியார்த்த உமாம் சத்தீம்னா நான் காமியமான ஃபலம் ஒரு அத்தாயம் வேற சக்த ீமவாஸ் யஜேதிரமசம் சொன்னோயிவசா பதிவேவீந்திரியம வேதும் நம்மதே அப்படி வித்யா காமஸ்துமன பரமேஸ்வரன் போய் உபாசி தாம்பத்ய நல்ல அழகு வேணும்னா கந்தர்வனை பூஜை பண்ணு அதுக்குதான் விவாகத்துல கந்தர்வ பூஜை வச்சிருக்காரு கந்தர்வன ஒரு சமித்திர ஆவாகனம் பண்ணி வத்தியார் பூஜை பண்ணுவார் அதை நானாநாள் அன்னைக்கு ராத்திரி உத்தாபனம் அதுக்காக இந்த உபாசனம் பண்றதுக்கு நேரம் பந்தல்ல செடி இருப்பார் அதாவது காலம் வெட்டு ஆஹாரம் பல்லுக்கு அது தங்கத்துல பண்ணிருந்தா விடுவோம் மேல சொதுவாடோ அது அனாதரகு பெரியவாள் அகதியா உள்ள வச்சு பூட்டி வைப்பாள் அவாகனம் பண்ண சமைத்த அது அனாதத்துக்கு அறிஞ்சு விட போறானேன்னு பயந்து ஏன்னா தம்பதிகளுக்கு ஒரு ஒரு பிரேம ஒருமுடியா பண்றது அந்த தேவத்தை கந்தர்வந்தான் அந்த பிரேம குறையாமல் இருக்கும் இப்படி நம்ம சாஸ்திரங்கள்லே பிரகாரம் அப்படி சொல்லும் தம்பதிகள் ஒத்துமையாய் மாதா பிதா புத்திரன் இவா எல்லாம் ஒத்துமையா இருக்கணும்னா அம்பாளுடைய அனுகிரகம் அம்பாளுடைய பிரசாதம்தான் ரொம்ப அவசியம் அது இங்க வந்து தேஜினி வன கட்சத்தில் பரமேஸ்வரன் கத்தியாயன மகர்ஷியருடைய ஆசிரமத்துல வந்து காத்தியாயனி விவாகம் பண்ணிட்டு அந்த கல்யாண கோலத்தோட ஊர்வலம் பண்ணி வாத்திய கோஷத்தோட வந்து இறங்கி ஹாரத்தை ஆச்சான் நமஸ்காரம் பண்ணிமத்தில் வந்து காத்தியாயனும் காத்தியாயுடைய பத்திரிகை நமஸ்கரிச்சாள் சுவாமி வந்து ஊர்வலம் நாம் பாக்கிய உபாசனங்கள்லாம் கைலாசத்துல போய் பண்ணிக்கிறேன் காத்தியாயினியோட நீங்க தம்பதிகள் என்ன வரல் கேட்கிறேனோ தரையின்னா ஹாரதி சித்தின உடனே அப்பதே என்ன காட்டா இந்த கல்யாண கோலத்தோட இங்கே எங்க இருக்கணும்னா இங்கே சுவாமி அப்படியே இருக்காங்க கல்யாணமூர்த்தியாய் அப்படிப்பட்ட கல்யாணமூர்த்தி ராமகோட்டியர் வாழைய கிரகத்திற்கு நித்திய ஸ்ரீர் நித்திய மங்களம் நல்ல பக்தி ராமகோட்டியருடைய பக்தி இருக்கே ரொம்ப குணம் எல்லா ஆத்ம குணம் தாத்தாவுடைய புண்ணியம் சுப்பிரமணிய ஸ்நான சந்தி பண்ணி சிரிச்ச முகமாய் அவ வந்து எத்தனை தனக்கு சிரமம் இருக்கட்டும் தன் சிரமத்தை காட்டாம தர்மம் பண்ணினாள் அதெல்லாம் இப்போ வந்து ஒன்று இருக்கு அவ புண்ணியம் எத்தனை வித்வான்களை ஆராதிச்சிருக்கா என்ன பகவத்குணும் சொல்லியிருக்கேன் நட்டேஸ்வரன் நட்டேஸ்வரில் சொல்லியிருக்கேன் ராஹு பாட்டியாத்தனே இங்க எல்லாம் மூணு நாலு இடத்துல பாரதம் பாகவதம் ராமாயணம் இப்படி பிரவச்சனம் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் அப்படி பெரியவா சஷுலா வந்து உட்காந்து காப்பாள் அப்படி எல்லாம் பஞ்சாமி சீருவாள் அவ குடும்பங்கள்லாம் வந்து அப்ப அந்த நாள்ல இருந்து கட்டாள் வேத வித்துக்கள் தெருவுல போவாள் அது இன்னும் அப்படியே பெரியாத்துல அந்த வேத பாராயணத்துக்கு சமராதனை பண்ணி வேதம் பிராமணம்னா அப்படியே கண்ணில எப்படி நூறு பேர்கள் போவாள் நூறு பேர்கள் ஏற்க காலத்துல ஒரு அக்ரஹாரம் வேத வித்துக்கள் ஒரு உற்சவத்துக்கு வேத பாராயணத்துல அது இந்த ஊரத்தான் சொல்லலாம் அந்த புண்ணியம்தான் இப்ப வேத பாராயணங்கள்லாம் அங்க நடக்கிறது அப்படி புண்ணியம் விடாது அது அப்படியே ரட்சிச்சுட்டே இருக்கும் வேத பாராயணத்துல போவானு சிறந்த வருவானே அது அந்த அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்ததா போறது கிராமங்கள்லாம் க்ஷேமமா இருக்கணும் நிச்சயம் நிச்சயமங்கலம்னே சக்கரட்சேபத்தையும் அடையணும் எல்லாத்துக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் தான் காரணம் அந்த அம்பாளுடைய மூர்த்தி தான் ஸ்ரீராமனும் பரமேஸ்வரனே சீதியாயும் அம்பாளே ராமர அந்த மாதத்து தான் நம்ம வீக்கிய சொல்ல பல வருஷமா சொல்றாங்கல்ல அவன் ஏதோ இப்ப பத்து நாள் எட்டு நாள்ல எங்கிட்ட சொல்லலை இது ஒன்பது வருஷமா வந்து நீங்க வரணும் வரணும்னு சொல்லிட்டே இருக்கா நானும் தெரியும் வரேன் வரையன்னு சொல்லிட்டே அது இப்ப இந்த சமயம் வர முடியாது அது ஸ்ரீராமனுடைய ஒரு பிரேரணை தம்பூன் நயனயுளே கட்சிகலா கலால காஷ்மீரன் விளசதி களே முதல்காட்சி ரிதூகிதே ராஜமய வந்து பெரிய சிவபக்தி அம்பாளுடைய ஒரு சரித்திரம் உத்தமமான வேதாந்தத்தை ரொம்ப லகுவான பாதையில சொன்ன ஒரு பெரிய அமிர்தம் ரொம்ப கிடைக்கு இந்த மாதிரி உபன்யாசம் ஜென்மாவில் காக்க போறதில்லை ஜென்மாவில் புண்ணியமண்ண தான் காக்கலாம் எவ்வளவோ சாஸ்திரார்த்தங்கள்லாம் நாங்களாம் படிச்சிருக்கோம் இவ்வளவு லகுவா சொல்றதுக்கு அவள் அம்பாவோட உபாதிச்சாரு தான் காரணம்னு நினைச்சானு மனசு ரொம்ப ஆனந்த எனக்கு இந்த ஆனந்த காலுக்கு போட்டு முடணுங்கிறதுக்காக எங்களை சொல்லச்சிருக்காள் நினைக்கிறாங்க அது வரணும் இல்லை எனக்கு அதுல விருப்பம் இல்லை ஏன்னா உத்தம் அவள் கதையே எல்லாரும் விரும்புறவங்க நாங்களாம் பேசுகிறத ஜனங்கள் விரும்பலன்னு ஒரு பக்கம் தோண்டே இருக்கு அவ ஆகினாலும் பேசினே கட்டாயம் க்ரமிச்சுக்கணும் அவ பண்ண ஒரு அமதத்தை அமுகக்கிறது நினைக்கிறேன் உபாசனம் சந்தை வேலையில எல்லாரும் ஒத்துப்பத்தி ஒன்னே ஒண்ணு சொல்லி நடிச்சுடுறாரு ரொம்ப அகால ஏன்னா அவளுடைய காலத்தை இனிமே உத்தரவே குறைச்சிட்டு வந்தாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம் கேட்டுக்கிறேன் நான் பேசறேன் உத்தமமான விஷயம் என்னன்னு கேட்டா பாஸ்கர் ராயரை பத்தி சொன்னா இருக்க அபூர்வமான கதை அதுல இன்னொரு கதையே இருக்கு காஷி மகாராஜா விட்டு இருந்த காலத்துலாம் அசைப்பட்டு ராயர் ஒரு சுடம் என்னடா பண்ணம்னா சதுஷட்டி யோகினி கணம் சதுஷெட்டி கோடி யோகினி கணம் இருக்கு அதாவது அறுபத்தி நாலு கோடி யோகினி கணங்கள் அம்பாடு சோதிக்கிறது இருபத்தி கோடி அதனுடைய பேரை சொல்லுறாங்க சொன்ன உடனே மறுநாளைக்கு ராஜசதில் ஏகப்பட்ட கூட்டம் ஒரு சன்னியாசி உத்தம ஆத்மக்யானி வந்திருக்காரு தோல் உட்கார்ந்து விஜயா கமலான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த மணி கடத்தி சொன்ன தோலத்தை அம்பாளுடைய மந்திரம் உபதேசம் பண்ணின்றான்னு சொல்லியிருக்கேன் அந்த அம்பாலை உபாசிக்கிற வேலை அம்பாளுடைய தேசிகரூபாலே குரு ரூபமா வந்து சேமத்தை கொடுக்கிறாரு அந்த திருஷ்வாவுடைய பரம்பரையா அவ பரம்பரை அம்பாள் உபாசிட்டு விடுவோம் அவன் அப்பாட்டிருந்து பகு பேர் அம்பாள் மந்திர உபதேசம் அந்த அம்பாளுடைய உபாசன பலம் இருக்கிறதுனாலதான் பிரமாத சாஸ்திரார்த்தங்களை லுகுவா சொல்ல முடியுது நாங்களான சொல்ல முடியாது அப்ப ஏற்பட்ட ஒரு தத்வார்த்தம் அம்பாலை பத்தி ஒரே ஒரு விஷயம் அதாவது சுதந்திரியில ஒரு ஸ்லோகம் இருக்கு இது மதுர மீனாட்சி பத்தி சொல்லி இருக்குன்னு என்ன அம்பாளுக்கு பல பீடங்கள் இருக்கு அதுல மதுர மீனாட்சியினுடைய பீடம் சாமள பீடம் அந்த பத்தி மதுரை மீனாட்சி பத்தி சொன்னதாக இருக்கு நாம் தவகை அப்படின்னு ஒன்னத்தவரை இதர தெய்வங்கள்லாம் கையில அபய வரத அபயம்னா பயத்தை போக்குற ஒரு கை வரத்தை கொடுக்கக்கூடிய கைகள்லாம் வச்சிட்டு இருக்கு ஒரு பெரிய அநேக தேவதைகள்லாம் அப்படி ஒரு அபிநயம் மாதிரி காட்டுறது ஆனா நீ என்ன பண்ணத்தவரை இத்தனை தெய்வங்களும் நீ கையில ஒண்ணும் அதே வரணங்கள்லாம் வச்சுக்கல ஆனா ஒரு சுவாரஸ்யம் தாத்தும் பலமதிகம் பயத்திலிருந்து காப்பாற்றுறதுக்கும் ஏராளமான பணத்தை கொடுக்கறதுக்கும் உன்னுடைய இரண்டு கால்களே சக்தி உள்ளதுன்னு சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்ட அம்பல் ரெண்டு திபுஜத்தோட ரெண்டு காலோட இருக்கிறது சாட்சாத் மீனாட்சி அந்த மீனாட்சியினுடைய சியாமல பீடத்தி சொல்லி இருக்கேன்னு பெரிய ஆச்சரியம் அப்பேற்பட்ட ஒரு சௌந்தரிய லஹரிய பத்தி மகாபுணியம் ஆச்சாரியால் லஹரியும் சொல்லியிருக்காங்க அதான் விஷயம் அதுல முக்கியம் அம்பாபி சிவாக்கு என்ன வரும் சொன்னார் சரஸ்வத்தியா லட்சுமி விதிஹரி சபத்மோ விஜயது ரம்யேண பபுஷா மகாவிஷ்ணுவந்துருவரும் அதனால மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் இவனை பார்த்து அதிகப்படுவான் அப்பேற்பட்ட உருவா சரஸ்வதி கடாட்சமும் லட்சுமி கட்டாட்சம் ஏன்னா ரெண்டு பக்கத்துலயும் சாமரத்தை வச்சுட்டு சவிய சவ்யாணி மன்மதன் பயப்படைக்கு ஒரு பசுக்கள் சொல்லி இருக்கு பசு தான் அம்பாள் பகவான் வந்து பசுக்கு எல்லாம் மனிதாள் இருக்கா அந்த அம்பாள் இருக்கக்கூடியதானே அந்த மணித் தீபத்திற்கு அம்பால் இருக்கக்கூடியது ஆனந்த உத்தமாயமா இருக்கக்கூடியதானே அந்த மோட்டம் இருக்க அந்த மோட்டத்தை கொடுத்து அதை வலி செய்யுது அப்பேற்பட்ட ஒரு பெரிய அம்பாளுடைய அனுகிரகம் கிடைச்ச அவளுடைய வாக்கு இன்னைக்கு விழுந்துதான் ரொம்ப பிரபானம் அதனால அவர்க்கு தக்கு தடை இல்லாத போறதுக்குள்ள ஒரு டயத்தை யாரையும் கோச்சமாட்டான்னு கேட்டுன்னு ஒரு சாபரம் பண்ணுறா சி நவா பார்வதிவதே நந்தினி நந்தினி நோதினு ஜிதுதே சுவாமி நான் அனுகிரி சொல்ல உங்க தர்ம நித்தியா உங்க தர்மம் வந்து அவரை விரட்டி கொடுத்துங்கிறா தேஜசா பகதாம் தர்ம நித்தியாஸ்து ஏ கேச்சி சந்திகல் சுவாமி சொன்னாலாம் தர்மம் யாரிடத்துல இருக்கோ அவள் இடத்துல ரிஷி கூட இருக்க முடியாதுன்னுட்டா தர்ம நித்தியாஸ்து ஏன் கேச்சுதுன்னா ஜாதி குலம் கோத்திரம் கிடையாது ி கருது அந்த குடும்பத்துக்கு கஷ்டம் வராது அவன் ஆபத்து வராது ஒரு உறவு வராது சகலக்ஷேம்கள் உண்டாகும் யாராவது அந்த குடும்பத்துக்கு அடைஞ்ச பண்ண ஆரம்பிச்சா பண்ணனே அதுக்கு துர்வாசம்யா சீதந்தி கருது பறந்து போட்டுமான்னு காட்ட பட்டத்தையும் குருவாயூரப்பாராயணி ஸ்தோத்ரத்துல ரூபதி வஸ்தரணம் எல்லாத்தையும் கேக்குறாள் பக்தாளுக்காக நீ பண்ணியிருக்கிற காரியத்தை குருவாயூரப்பா ஆறாம மறக்க முடியுமா நீ என்னெல்லாம் பண்ணியிருக்கே தெரியுமா ஷதூயேலமாந்திராந்த சர்வச முனித்தௌபீச்சி தா நமஸே முனி கணவா கிருத்தி மும்முயே சாத்தி கிளசி கே சருணவகமா அந்த நபார்த்தம் சனிச்ச கீரௌாக்கி குருவாகிறப்பா சந்த சமயத்துல சூதாட்டம் மாற நடந்து அதை முடிஞ்ச பிறகு நீங்கள் துவாரகம் அமர்ந்து போயிட்டு சூதாட்டம் நடந்து அதுல தோல்வி ஏற்பட்டு திரௌபதியின் தோத்து அவளை துஷ்தரமான துஷாசம் வஸ்தாபகரணம் பண்ணபொழுது அவ அலர நீங்கள் அங்கிருந்து அச்சையும் ஒரு பாச்சக்காயை வச்சுமாலாம் அனந்தாம் பச்சையின் நீளமும் கருப்பும் செவப்புமாய் மேல மேல மேல மேல திரௌபதிக்கு வஸ்திரத்தை கணக்கில்லாமல் தாங்கள் கொடுத்தேலாமே நிஜமான ஆமாள் அதற்கு பிறகு காற்றுல ஒரு பெரிய ரட்சணம் பண்ணேடாமே துர்வாசாபத்திலே நின்னும் ீித்திம்திந்த ஓஜனங்களானபெருகுகுவந்தூர்வாசஸ் அவரரு ரஷம் பரமேஸ்வரானவரவர் சர்வாச அவர் பரமேஸ்வரனுடைய அம்சம் துருவாசு அப்படிப்பட்ட பிறகு வந்த பொழுது நீங்க கீரை எச்சார்த்து பதினாயிரம் சிஷ்யாலோட துருவாசஸ்ல திருப்தரா பன்னேழாமே நெஜமானு கேட்டாள் சுவாமி ஆமா குருவாயூரப்பன் பட்டத்திரி ஒரு சரித்திரத்தையும் விடல சகல சரித்திரத்தையும் பட்டத்திரி குருவாயூர்ப்புல கேட்டிருக்காய் சுவாமி அங்கீகரிச்சிருக்காய் அப்படி திருவாசிலும் வந்து பெரிய பணமாபட்டே பகவான் யுக்தி பண்ணினாள் பாரதத்திலே இதெல்லாம் ரொம்ப பரவ மங்கள இந்த சரித்திரங்கள்லாம் என்ன ஸ்தோத்திரம் ஆகுது யாருக்கு ஆகுதுன்னு அதையெல்லாம் எடுத்துட்டு பாரதத்தை டியூஷன் போட்டு ஸ்ரீ சந்திரசேகர பாரதத்தை கொண்டு போய் வச்சாள் அவளுக்கு அவர் ஆர்ட் என்ன கொண்டு வச்சார்னு தெரியாது ரெண்டு செட்டு கட்டின கட்ட வச்சாள் மணிப்ட்டு நின்னு இருந்தா ஏதார்த்தமோன்னு கேட்டா எத்தனை ஆளா இந்த பாரத தச்சேடாட்டவா நடுங்கி போட்டார் அம்சம் பல ரிஷம் பண்ண சரித்தையும் நீங்க எடுக்கலாம் ரிஷிகளா நனிங்கி போட்டா தவிர்க்கிட்டே பண்ணம்னா அதெல்லாம் பண்ணாதீங்களும் கை வாழலாம் தெரியாதவாடா அப்படி இது தப்புன்னு சொன்னா நமக்கு என்ன இதுல அதிகாரம் புசந்தோன்னு புத்தான் சமீபியார்த்து கொஞ்ச நாள் அடித்தான் என்னன்னு தெரியாது இது மகாபாரதம் கட்டாளத்தை கெடுக்கணும்னு நினைச்சிருந்தா நடுப்புற சேத்ததாக முறையில சொல்ற மாதிரி வேதத்துல இது சேர்க்கப்பட்ட வேதத்துல அப்பா சேத்தானா பார்த்தான் இப்படி எது யாவது சொல்றானோ அது மாதிரி சொல்லிதான் சொல்லவே வந்து புஸ்தத்துல போய் நாம் வந்து இன்னுத்தஞ்சனா வந்தான்னு நாம் சொன்னா அதனே இப்படி அவ சொல்லி அடனடிங்கி போட்டா அவரே சொன்னார் யார் இந்த புத்தகம் போட்டாரோ அவரே வந்து சொல்லிட்டு தெரியுமா எனக்கு தாங்கவே இல்லை என்ன ஞானிகள்னா எனக்கு பிரத்யட்சி நேர பார்த்தேன் சொன்னாள் இதனாலே இந்த சரித்திரங்கள் எல்லாம் அர்த்தமான சரித்திரம் அவன் இப்படி வந்து ரட்சி செய்லேன்னு பகவான சொன்னாள் அதெல்லாம் இல்ல உங்க தேஜஸ்னாலே சுவாமி பாண்டவ பாண்டவாளை பார்த்து தேஜஸ் ஆளா எங்கிட்ட என்ன இருக்குன்னு ஆளா சுவாமி சுவாமி स्वामी, பண்ணேன்னு ஒப்புக்குமா எல்லாம் பத்தாளுக்கு பெரிய பண்ணும் உங்களுடைய தேஜஸ்னால நடுங்கி ஓடி போட்டார் துர்வாசி தேஜ ப ஒரு குடும்பத்துக்கும் கஷ்டம் வராது வந்தாலும் போயிடும் ஆடா நகையிச்சு எத்தனை கத்துக்கு வந்தாலும் தர்மத்தை நம்பின தங்காதே உங்க உள்ள வராது ஒயில் போயிடும் ஆபத்தெல்லாம் நீங்க போயிடும் நான் போயிட்டு வரேன் நீயத்தம் பதிரமஸ்துவஹான் ஆளாம் நித்தியமான மங்களம் உங்களுக்கு உண்டாகட்டம்னு மங்களானாஞ்ச மங்களம்னு மங்களானாஞ்ச மங்களம்னு எந்த பிரபு சமஸ்தங்கத்துக்கும் இருப்படமோ அப்படிப்பட்ட பிரபு உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண போது நீரத்திராமஸ்துவா உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டம் கைமம் உண்டாகட்டம் நாளாம் இப்ப பாண்டவா சொன்னாலாம் துவயோந்த sarvam abadam vibho inna phalavimavajya madjavam குடும்பத்துக்கு நாசனா இருக்கேன் மங்களம் உண்டனா உங்க அனுகிரகம் எங்க குடும்பத்துக்கு இருக்கணும்னு பாண்டவாள் எல்லாம் சுவாமியை போய் கட்டி அணைக்க அர்ஜுனாதிகள் பகவானை நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ண சுவாமி ஆசீர்வாதம் பண்ணி துவாரக பரவத்து போனான்ங்கிற அச்ச மகாபாரதத்துல எத்தனரித்துண்டோ அத்தனச்சரித்தீங்க லட்சம் பாரதம் காதா காட்டா யோகோஷம் கனகங்கம் தி விய வேதவியூஷே பூசிரோத் அக்னோத் நூரு கோக்களே காராம்புக்களே கண்ணுகளோட கூட நானும் பண்ண புண்ணிய புஷ்கலவிஷேச்சன பாரதம் காட்டம் அப்புறம் கங்கபவானே புஷம்பே புஷ்கரம் து சுஷ்கரம்னா புஷ்கர ஸ்நானம் கிடைக்கிறது ரொம்ப அரிதான் அஜிமிலிருந்து ஏழுமையில் இருக்கு அதெல்லாம் அந்த ஸ்நானங்கள்லாம் வேண்டாம் பாரதம் கேட்டும் தான் பஞ்சமோ வேதா இல்லாத வேதம் இது அப்படிப்பட்ட புண்ணியச்சரித்திரம் பாண்டவாடிக்கு சகல மங்கலங்களும் உண்டாச்சு அனுகிரகம் பூர்ணமாக இருக்குங்கிற ஏழு மணிக்கு பதிவர்த்தா மஹாத்மும் தர்மவியாசோபாக்கியான நமக்கு பதிவிறக்கிற சக்தி இருக்கே அநியாதிருஷம் அந்த பர்த்தாவ தெய்வமா நினைக்கிறா பாருங்க அந்த ஸ்திரீகளுக்கு இருக்கிற பாகியமானது அளவே இல்லைங்கிற சொல்லி தர்மவியாசம் கஷாப்புக்கட வியாபாரி தர்மம் சொல்ல போற பாஜ்யானியாயிருந்து வியாபாரம் பண்ண என்ன புங்கியமாயிருந்து படிச்சா வளம் உஷத்திதான் அப்படிப்பட்ட தர்மவியாசோபாக்கியான ஒரே தர்மம் தான் அப்படிப்பட்ட புண்ணியச்சரித்திரம் ஏழு மணிக்கு சர்வேஸ்வரனான ஷேஸ்பதியான கோபாலம் இத்தனை பத்தாளுக்கும் முத்தியஸ்ரீ முத்தியமங்கடம் சகல மங்களத்தையும் பிரார்த்தனை பரமாத்மா சர்வேஸ்வரன் வேதவேஜ பிரபு ராமகிருஷ்ணாதிகளாக அவதாரம் செய்து தர்மத்தை சம்ஸ்தபடியே அனுகூலனா இருந்து தர்மங்களை ரட்சிச்சரித்தங்கள் தான் மஹேதிஹாசம் ஸ்ரீ மகாபாரத் தெய்வம் அனுகூலமா யாருக்கு இருக்கோகும் தெய்வம் தான் இல்லாம எத்தனை சாமர்டம் எத்தனை முயற்சிகளை செய்யட்டும் காரியசுத்தி ஏற்படாது பகவத் அனுகிரகம் தான் ஆனும் அதற்கம் துரியோசனனும் தர்மபுத்திரம்தான் ராஜ்யம் இருந்தது சைன்யங்கள் இருந்தது ஆனா கேதா அவனுக்கு நாசம் தான் அடியோடு நசிச்சு போயிட்டான் அதுக்கு என்ன காரணம்னா தர்மம் இல்லை சத்தியம் இல்லை அதனால பகவத் அனுகிரகம் இல்லை மகன்கள்லாம் சொன்னால் கேட்கல நாரவர் ஒன்று சொன்னார் சூதாட்டமான உடனே பதினாலாவது வருஷம் அழிஞ்சு போயிட போகுது இந்த வம்சம்னு ஒரு மகர்ஷி திடீர்னு ஒன்று சொல்லிட்டு போனார் உன் வம்சம் போயிடும் பாண்டவா கண்ணில் ஜலம் சொன்னார் பரிகாசம் பண்ணா அந்த ரிஷயம் இல்லாத இவர் யாரு காட்டா இவர் என்னதுக்கு வந்து சொன்னார் அவர் யோக மகிமையான திடீர்னு வந்து குதிச்சுட்டு சொல்லிட்டு போறார் அவரை பண்ணி பேசினார் தொடையை தட்டி பரிசீசிச்சா அவருவாரு ஷபிச்சார் உறவு மருத்யூ உன் தொடையில வர போறாரு ஆத்யு என்ன பரிகாசம் பண்ணலாம் பின்னாடி தெரியும்னு போயிட்டாள் பகவத அனுகிரகம் இல்லாம ஒரு காரியமும் பண்ண முடியாது ஈஸ்வரானுகிரி தர்மம் வேணும் சத்யம் வேணும் மகான் குருடைய வேணும் இது ஈஸ்வர பிரசாதம் ஏற்பட்டு போயிடும் இதுத்தான் பாரத சரித்திரம் மூக்க காண்பிக்கிறதுபுத்தர் ராஜ்யம் போய் காட்டில் வந்தும் ராஜ்யம் போச்சேன்னு வருத்தப்படல மகான் குருடைய கிடச்சதே எந்தோஷப்பட்டாள் அது மாண்டேஸ்வமி பரமேஸ்வரன் உபாசிச்சவர் சிவாராபன் பண்ணியவர் அவர் என் பதினாறு வயசு எப்போதும் பதினாறு வயசே இருக்கு அதனாலதான் இந்த பலங்கிறது உசத்தி அதுக்காகத்தான் பத்தாறு பத்தாறுன்னு வஸ்திரங்கள்ல கூட பத்தாருங்கிறா பாருங்க பத்தாறாயிருக்கட்டும் ஒன்பதஞ்சாயிரம் பத்தாருங்கிற சப்தம் இருக்கு பாருங்க அதுக்கு என்ன காரணமா தீர்காயிஷ்ட கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் வாசோதா தீ தேதே சர்வதேவத்தியம் வைவா வாசோதா தீ ஆயுஷ் பிரஜிரதை வஸ்திரம் வாங்கி கொடுக்குற குடும்பங்கள்ல எல்லாம் ஒரு மன ஆய்வு விருத்தி ஏற்பட்டு இருக்கும் அதுக்குதான் கல்யாணம் காத்தி சாதம் காந்தி தீபாவளி இதுல எல்லாம் வஸ்திரங்களை எல்லாருக்கும் கொடுக்கறது அந்த குடும்பத்துல அகாலத்துல மரணமே வராது எல்லாம் சொன்னூறு வயசு நூறு வயசு அப்படி இருப்பாங்க வஸ்திரதானம் பண்ற குடும்பத்துல வேதம் போயி சொல்றது இதெல்லாம் நம்பி நம்பித்தான் நம்ம தெரிவாடெல்லாம் செஞ்சு அந்த பலனையும் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆயுசுக்கு ஹானி இல்லாம எல்லாரும் நூறு வயசு நூத்தி இருபது வயசு அப்படி இருப்பாள் அவளுக்கு ஒரு ஸ்லோம் இருக்கிறது சொல்வா பதினாறு வயசு மார்க்கண்டை சுவாமிக்கு சிவாராம் அந்த பிரபு பாண்டவாக இருக்கிறது நீக்கணும்னு வந்தாலா தெய்வபலம் தெய்வபலம் உள்ளவராக விசாரம் இருந்தால் அதை நீக்கிறதுக்கு ோத்துலவன்முனவா்காஸ்ீ மீதிச்சுணம் ஸ்திரீண மஹாத்ம உத்தமே பருமே அனியம் ஸ்ரீயே நிவேஷோஸ்தி கரிஜிது ஸ்திரீக்கும் ஸ்ரீக்கும் வித்தியாசமே இல்லைன்னு விட்டா மகாலட்சுமி மாதிரி ஸ்திரீ இருந்தா ஸ்ரீ இருந்தா தான் வீடு வீடுன்னா அராவசம் வந்தா தீர்த்தம் கொடுக்க முடியும் ஸ்ரீகள் இல்லாத வீட்டுல சன்னியாசி போவரா சம்பந்தி வருவரா முத்துவு வர மாட்டா ஸ்ரீகள் இல்லைன்னா அது வீடு வீடு அல்ல அது வந்து கிரகிணி பத்னி பாரி நஷ்ய பத்னியை தன் நதி பத்னி பாரி நஷ்யது வீட்டுக்குள்ள வந்த சாமானுக்கு ஏஜமானி அவளா ஆத்துக்குள்ள இருக்கிற பதார்த்தத்துக்கு வழியில இருந்து வந்தா புருஷன் எல்லாம் ஒண்ணு சேர்க்கலாம் அதுக்கப்புறம் அவளை பொறுத்தது எல்லாம் அப்புறம் அவளுடைய உத்தரவு கட்டுனா இவன் காரியம் செய்யலாம் அப்பதான் குடும்பம் அழகா ஒத்துமையா நடக்கும் வீட்டுக்குள்ள வந்த சாமான பத்தி அப்புறம் இவன் கவலைப்பட வேண்டியதுல அவஜாக்கையா பார்த்து ரெடிச்சு அதை பாதுகாத்து வச்சுருப்பாள் போயிரு அப்படிப்பட்ட உத்தமைகளுடைய மகாத்மியத்தை உங்க வாக்காள சொல்லணும் நான் கழுக்கணும்னா உடனே மார்க்கண்டே சுவாமி சொல்றாள் கௌரவாத ண்யே மேற்கு தேதா விவரதி பிரஜா மாதிரி கௌரவ கிருமே ரே எல்லா மார்க்கண்டே சுவாமி தாய ரொம்ப உசத்தி இருந்து सीपन शु ना पिता पड़ मु रक्षा अंशमे अच्छी पिता पड़े मुड़िया அவன் சில பித்தா குழந்த மூக்குல ஏதாவது கொஞ்சம் அழுக்கு இருந்தா அதத்தி அம்மாட்ட போடாம இங்க வராதேக்கும் அழுக்க அழுக்க எடுத்து அலங்காரம் பண்ணி தலைவாதி பின்னி போட்டு விட்டு மையிட்டு அஷடு அழவும் பண்ணி விடுவானே முத்தம் ரேன்னு விட்டு கடிச்சு விடுவான் குழந்தைய ப்ரமோஷன்ல ஃபாரஸ்ட்ல இருந்து மேல விழுந்து கடிச்சு பூத கிராம சயேவாயம் பிரலீயத்தை மிருகம் மனுஷனா வருதுங்கிறாள் மாதா ரட்சிக்கிற காரியத்தை பித்தாவால பண்ணவே முடியாது என்ன பண்ண முடியும் ஆமா குழந்த அழுதுன்னா என்னத்துக்கு அழுதுன்னு இவங்களுக்கு தெரியாது அவளுக்கு தெரியும் பால் பூட்டிருப்பால் அழும் அழுதுன்னு நினைச்சுக்கிட்டு வைத்த வலிக்கும் அழும் அல்லது முதுகுல ஒரு பூச்சி கடிச்சிருக்கும் அழும் அம்மா அது புரியும் அது அப்படியே உடம்ப தடவி குடுப்புகள் அழுதுண்டே இருக்கும் முதுக தடவுகள் கொஞ்சம் நேரான இடத்த கொஞ்சம் அழுத்தி தடவுகள் சிரிக்கும் குழந்தை குசு பிடிச்சிருக்கும் அந்த இடத்த சரியா போலாம் கொஞ்சம் அழுத்தி தேய்த்ததே அது அம்மாக்குத்தான் தெரியும் அதனால குறைய நீக்கிறது அம்மாதான் அதனாலதான் லலிதா சாஸ்திரநாமத்துல முதல் அர்ச்சனையே ஓம் ஸ்ரீமாஹா மாதாக்குதான் அம்பால மாதான்னு தான் என்ன இந்த வயதூலி இந்த கவலை எல்லாம் போக்குறவள் இந்த அம்மா சீராத கவலையை போக்குறவள் அந்த அம்மா அதனால முதல் அர்ச்சனை ஓம் ஸ்ரீ மாத மாதா ஸ்ரீ மாதாஜ் காளிதாசாதிகள்லாம் அம்பாள் உபாசிச்சுதான் கஷமத்தரைஞ்சிருக்காய் நாட்கள் வந்து அம்பாள் வந்து உட்கார்ந்துக்கிறாள் அக்மஹோத்திரத்தையும் இந்த அம்பாள் உட் பிரம்மணே காகபத்தியாய் விஷ்ணுவே லட்சிணாத்னியே சிவாய் ஆஹவனீயாய் சக்தி வேதியை நமோனமாக ஆதிபத்தியம் ப்ரஹ்மஸ்வரூபம் தட்சிணா விஷ்ணு ஆஹவனீயம் பரமேஸ்வரன் வேதி அம்பாள் அது மாதா காளிதாசம் வேதி விலக்ன மத்திய மத்தியபாகத்தை அம்பாளுக்கு வர்ணிக்கிற போது யஜ் வேதி மாதிரி கலாம் யஜ் வேதிக்கும் அம்பாளுக்கும் சம்பந்தம் ண்டோ அதுக்காகவே அதை சொல்றான் அதோட கூட வேதி பூஜை கொண்டது ரொம்ப விசேஷமான ஆச்சாரிய அல்லா ஆத்மித்த வந்து வந்து பூஜையை பண்ணுவாள்ன யஜ் வைத்திய சுவாமியை வச்சு அதுல பூஜை பண்றது அது அம்பா அம்பாளையே பூஜை கொன்றா போல அர்த்தம் அப்படி அம்பாளுடைய அணுத்தான் ரொம்ப முக்கியம் நம்ம குறையெல்லாம் நீக்கும் அதற்காகத்தான் முதல் அர்ச்சனையே ஓம் ஸ்ரீபாத்ரே நம பாஸ்கர் ராயிரு மகாபுருஷாய் அர்த்தம் பண்ணிருக்காள் ராஜா தஞ்சாவூர் மகாராஜா கேட்டாள் முதலமேல ஏறிக்கின்ற ஸ்திரீகணங்கள் கோட்டி கோட்டி பேர்கள் அம்பால சுற்றின் இருக்காது அர்ச்சனையில ராஜா நமஸ்காரம் பண்ணி காட்டால் அத்தனை பேர்கள் நிற்கிறதுக்கு இந்த பூமண்டலமே போறாதே கோட்டி கோட்டி பேர்கள் நிற்கிறதுக்கு போறாதே இந்த பூமண்டலம்னா உடனே பாஸ்கராய கையில இருந்த சாரி ஜலத்தை அடுத்து முகத்துல வாரி அடிச்சாள் மேல ஆகாஷத்துல பார்த்தா ஆகாஷத்துல பார்த்தா பார்த்தாலும் குதிரை மேல அம்பாள் உடனே ஸ்ரீகணம் மேல தரிசனம் பண்ணி வச்சாள் அப்படி இல்ல அனுகிரகம் பண்ணத்தாலாளுக்கு பாஸ்கராய புறம்னு சர்வநிதியும் வளையற காவேரி தீரத்துல ஒரு கிராமத்தை பாஸ்கர் அவ பேர் வச்சே தானம் பண்ணி விட்டாள் சருமானிய கிராமம் பாஸ்கராச்சாரியாளுக்கு சர்வத்தோமுகாந்தாஜின்னு அவளுக்கு பெருதம் சர்வத்தோமுகம் ஆஜபயம் எல்லாம் பண்ணிணுவாள் அப்படிப்பட்ட புண்ணிய குருகராஜ் நிச்சயமா இதுக்கு அர்த்தங்கள் தான் எழுதியிருக்காள் சசனாவத்தஜி அவன் எப்படி கூட வந்து துக்கம் ஏற்பட்டா உடனே அம்மாவும் கூப்பிடுறான் அவன் அம்மாங்கிற மாதிரி குழந்தை எந்த காலேஜில் படிச்சான் அவன் எந்த அகராஜி வாங்கி படிச்சான் ஆனந்தான் அஹராஜி வாங்கி வாசிச்சான் அழகா கூப்பிடுறது குழந்தை பசு மாடுமோக்குன்னு அம்மாங்கிறது வாசல்ல வரவன் சாருன்னு கூப்பிடல அம்மாங்கிறான் அவன் அம்மான்னு சொல்றான் எல்லா மாதா ஆகினாலும் மாதா குழந்தைகளே एप्ली रक्षा अब पिता मुड़िया मार्कंड स्वामी माता दुष्कु प्रजा तपसा देवते वंद குழந்த பறக்கிறதுக்காக மாதாவும் பித்தாவும் எத்தனை தபஸ்வி எத்தனை நமஸ்காரம் எத்தனை பூஜை எத்தனை அர்ச்சனம் எத்தனை உபவாசம் எத்தனை லஷ்டி எத்தனை நாகராஜ பூஜை கந்தங்களுடைய ஆராசனம் கிருத்திகை பட்னி வச்சு கையால எடுக்காமல் அவழந்த பரதில்லா சூடா அப்படி இல்லாமெல்லாம் போகும் அப்படி அவ பன்னீரத்தில் வந்தனேனா எத்தனை நமஸ்காரம் பண்ணுவா நம்மிர்க்கும் நமஸ்காரம் அது நமஸ்கார ஜப்பம் நமஸ்கார ஜப்பம் அவளுக்கு நமஸ்கார பிரதானம் அதுக்கு என்ன காரணம்னா அது நல்ல யோதியாக இருக்கிற ரோகங்கள் எல்லாம் போயிடும் அந்ந ஸ்திரீகளுக்கு பாபங்கள் எல்லாம் பண்ணணும் நமஸ்கார பிரதான வாழ் நாலாவது வர்ணமும் ஸ்திரீகளும் வந்தனே நினைச்சா எத்தனை தேவதம் எத்தனை நமஸ்காரம் எத்தனை உபவாசம் ஒரு குழந்த வர்ணத்தில் இருந்தாள் அது எல்லாத்தையும் நினைச்சா புத்திரன் மாதாவுக்கு எதையும் பதிலே பண்ணவே முடியாது ஆச்சாரியும் கதல் இருக்காள் ஆதிசங்கரன் மோது கொண்டு அஞ்சாவது வயசு உபநயனம் பண்ணி குருகுலர்கள் ஒன்று விட்டாள் குழந்தை பார்த்து ரெண்டு வருஷமாச்சு ஒரே குழந்தை அவருக்கு மகாருத்ரம் பண்ணி ஊஷபாஜே பிறந்த குழந்தைக்கு அழுது ஊடி நாள் ஆசிரமத்துக்கு என்னம்மா அழுறேன்னு எல்லாரும் கேட்டாள் ஆச்சாரியோட போய் கட்டின்னு அழுதாள் தொழில் வயசு குழந்தையே என்னன்னு கேட்டாள் என் குழந்தை சன்னியாசம் பண்ணி விட்டா போல என்னம் காலம் சொப்பனம் கண்டேன் தாங்கல வந்து அழுதானா ஸ்நானம் பண்ணாமே சாப்பிடாம காலால் நடந்து கூடி வந்து சுப்பந்தமுச்சை குலவச சமத்து சம என்ன எதிசமுச்சம் குளகாலே து திருஷ்டுவாழ்காலம் சுவனத்தில் குழந்த சட்ட போல கண்டாட தாங்க கூடி வந்தேங்கிற சர்வோகத்தியகம் எங்களையும் அனுபவத்தை ரோமோகியங்கள புத்தூர்வதுதான் சன்னியசம் அது பொய்யா கண்டிருக்காள் சொப்பனம் பொய் அது அம்மா இல்லையா குழந்தை இருந்தால் சன்னியாசம் பண்ணின்ற பொண்ணு ஓடி வந்து கதறினாடா குருக்கா இது மாதிரி சன்னியாசம் பண்ணிட்டா போல கண்டேன் சொப்பனும் தாங்கல்லேன்னா ஆடா குருக்கள்லாம் அழுதாளா ஆஹாஹா அம்மாவுடைய இப்படியா சொப்பனம் பொய்ன்னு தெரியும் தெரிஞ்சும் இப்படி ஓடி வந்திருக்காளே குருகுலூரம் சபதி தாயக்கு நான் வர என்ன பண்ண போறேன் இந்த நமஸ்காரம் தான் சொன்னாள் ஆச்சாரியா ஆவிசங்கர் அப்படி அம்மா குழந்தைகளுக்காக பறபாடு பரந்ததுக்கு அப்புறம் அப்பா கவலைப்படுவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்தே கவலே கர்ப்பத்திலிருந்தே கவலே பறப்பதற்கு முன்னாடியே கவலே எத்தனை நமஸ்காரம் எத்தனை ஜபம் எத்தனை உபவாசம் எத்தனை திகிச்சை சகன சக்தி குழந்தைக்காக அப்படியே வா பண்ணத்துக்கு என்ன பதில் பண்ண முடியும்னு சொன்னம் பவிஷி தபசு பண்ணி தான தர்மம் பண்ணி குழந்தை பறந்ததுக்கு அப்புறம் குழந்தை வந்து பின்னாடி நன்னா இருக்கணும்னு கவலைப்படுறாளா में इवन इपड़ीनो पड़ीणे वजेल के माता सौक्यूपो भविष्य भविष्य पिताज भारदीम குழந்தைகளுக்கு இன்னென்ன வேணும்னு பிறந்த உடனே இருந்து கவலைப்படுறாள் அம்மாவும் அப்பாவும் என்னென்ன கவலைப்படுறான் இந்த உலகத்துல புகழ் வேணும் தேவத்தைகள் வந்து நல்லா சொல்லணும் தெய்வானுகிரம் இருக்கணும் குழந்தைக்கு அதுக்கு கீர்த்தின்னு பேரு யசீ தேவரிய குழந்தைகள் ஐஸ்வர்யம் இருக்கணும்னு போண்டு வாழாம் தேவத்தை குழந்த தன் குழந்தை அழையா இருக்கணும்னு நினைக்க மாட்டாளா நல்ல ஸ்ரீமானா இருக்கணும்னு நினைப்பாளா சுவாமி ஏதோ சந்தோஷ சமாச்சாரம் அம்மாட்ட சொல்ல போனாள் ராமாயணத்துல ராமன் அம்மாவா அரமணையில் அரண்மனையில இல்ல வேலைக்கார காட்டால் ரங்கநாதனுடைய கோவிலுக்கு போயிருக்காள்னா சுவாமி கோவிலுக்கு போறா அப்படி போற போது சுவாமி போறா கௌசல்யா போய் என்ன பண்ணிட்டு இருந்தான் ரங்கநாதனுடைய கார்ல கொண்டு போய் தலையை வைச்சி ஆயாச்சதியும் ஸ்ரீம் என் குழந்தை ஸ்ரீமானா இருக்கணும்னு யாச்சிக்கிறாளா வானறையா சுவாமி கண்ணாறு ஜனம் இருக்கிறாளா இல்லாத போதெல்லாம் இப்படி கோவிலுக்கு கோவில் தெய்வத்தின் காரணம் போய் அம்மா நமஸ்கரிக்கிறாளே ஒரு நமஸ்காரத்துக்கு நான் பதில் பண்ண முடியுமா தத் தாம் கார் மணிண்டே கராம்யா கராளா தான் நம்ம குழந்தைக்கு குழந்த பிறக்கணுமே அவனுக்கு ஏதாவது கெடுதல் ஒன்றுடாம இருக்கணுமே அவனுக்கு குழந்தை பிறக்கணுமே கவனப்படுவதா அது மட்டும் தர்மம் இருக்கணும் குழந்தைகிட்டே அதுதானே எப்போதும் ரட்சிக்கும் தர்மம் இல்லாம எதப்பண்ணா என்ன என்ன பண்ணிவிடும் கோவில இல்லையா குளம் இல்லையா எங்க காத்துல ஜெபம் இல்லையா என் பையன் எம்ஏ பாஸ்வேர்ட் இல்லையா சொல்லிட்டு இருந்தா ஆர்டர் வந்திருக்கு உத்தியோகத்துக்கு பெரிய பதவி அந்த பயலு சித்தப்பிரம் வந்திருக்கு தர்மம் தன்னால பண்ண முடியாம இருக்கலாம் பண்றவாலை பரியாசம் பண்ணாம இருக்கணும் இப்ப எங்காத்து பையன் பாஸ்வேர்ட் இல்லையா கோவிலுக்கு ஆகும் குளத்துக்கு ஆகணும் நாங்க இனி இப்படி சொல்லிட்டு இருந்தா கிளாஸ்ல பாஸ்வேர்டுனா ஆர்டர் வந்திருக்கு கையெழுத்து போட்டு இந்த பயலுக்கு வாங்க முடியாது சித்தப்பிரங்க வந்திருக்கு அப்புறம் என்ன பண்றது சொல்லுவோம் என்ன தெய்வம் இல்லைன்னு பேசிவிடலான்னு திவரா அப்புறம் தெய்வத்தினுடைய அருள் தான் தேவையா போயிடுறது அதுக்கு அழகா தெய்வத்தை முன்னாடியே வைச்சு விடலாம் பாருங்க எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது யாராராலும் எப்படி எப்படி முடியுமோ அதை செய்ய தன்னால முடியாதத நம்மால முடியாததுன்னு அப்படி நினைக்கலாம் அது தவறுன்னு நினைக்கிறா பாருங்க அது தப்பு பண்றவாட பரிகாசம் பண்றது அது இன்னும் பெரிய தப்பு பாருங்க இதெல்லாம் நல்லா சாஸ்திரம் சத்தியம் பகவான் சத்தியம் மகான்கள் சத்தியம் நல்லா ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம என்ன வந்து எதை பண்ணிவிட முடியும் ஏதாவது ஈஸ்வர அனுகிரகம் இல்லாம கிடைச்சது பூர்த்தி ஆகாது அது சரியான பலனை கொடுக்காது குழந்தை பொறக்குற குழந்தை தர்மிஷ்டனா இருக்கணும் தர்மத்தை நம்பணும் அதுதான் அவனை பின்னாடி ரட்சிக்கும் நாம் இத்தனை நாள் வந்து ரச்சிக்க முடியும் குழந்தைகளை மம் இருந்தாது என்னைக்கு ரட்சிக்கும் அது மட்டும் போறாது அம்மா அப்பா நினைக்கிற நினைப்ப பண்ணணுமா அவ தெய்வத்தை நம்பு அப்பா தர்மத்தை நம்புன்னு சொல்லுவாள் அத சபலமா யாரு பண்றானோ அவன்தான் வந்து தர்ம வித்து அவன்தான் புத்திரன்னு तयो राशा धर्मश्चा अब अब उयोडर पुल्ले अब सिमिया पड़ानो அவனுக்கு கீர்த்தி தர்மம் ரெண்டும் சாஸ்வதமா இருக்கும் அழியாதுன்னு சுவாமி சீத்தை சொன்னா காட்டுக்கு நான் பறந்து போறேனே சீத்தை நீயும்ட்டேன் நான் என்னோ ராஜ்யமானாம அசட்டுதலமா போனேன்னு நினைக்காது அல்லது அப்பாவன் என்ன ஏதோ ஏமாத்திக்கிட்டான்னு நினைக்காது ஒரே ஒரு வண்ணத்துல போற இதனை தெரிஞ்சுக்கணும்னா என்னன்னா எந்த இடத்துல இப்ப இருக்கோ அந்த இடத்துல மூணு நோக்கமும் இருக்கு அம்மா அப்பா நல்ல சத்பிராமணர் இவாளுடைய அந்த மூணும் எங்க இருக்கோ அந்த நூறு நோக்கமோ வா கையில் இருக்குன்னு இருக்கா எத்தையும் தத்தையோ நோக்கா நூறு நோக்கமோ வா கையில் இருக்கு அதை நம்பி போறேன்னு சொன்னார் இங்க என்ன சொன்னார் வாக்கவும் இருக்காது சுவாமி பல ஸ்லோகம் சொல்றாள் மாதாபிதாக்களே நம்ம ரட்சிக்காம எத்தனை யஜ்னம் பண்ணட்டோம் தானம் பண்ணட்டோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாது சாப்ததட்சிணாக அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனப்படாதுங்கிறாரு அதேதான் ஜிஷு குஞ்சியும் சொல்றாரு ुता पुत्र पिता माता दैव पत्नी की भर्ता आवाड़ को श्राद्धमो यज्ञमो दामो तपस्सो उन्होंने तेवे या तो भर्तरी शुश्रूष भत्नी शिश्रूषे காலம்பரம் பத்து மணிக்கு போஜனம் ரெண்டு மணிக்குன்னா ரெண்டு மணி ஏழு மணிக்குன்னா ஏழு மணி அப்படி வந்து மயிலுக்கு கட்டி சாவி கொடுக்குறா போல காத்துக்கிட்டு இருப்பாள் அவளுக்கு ஒரு காரியம் வர ஒன்றும் இருப்பாள் அப்படி இருக்காலே அவள் எல்லா லோகத்தையும் ஜெயிச்சுபட்டாள் அம்மா சொன்னாள் அவளுக்கு பர்தா புத்திரனுக்கு மாதா பிதா இப்படி இன்னாருக்கு என்னன்னு சொல்றாள் उत्मे पर चरित्रेन कर्मपुत्र मार्कंडे स्वामी शिवराधन मणिना प्रभु உத்தமையுடைய மகிமையை பத்தி சொல்ற ஒரு சரித்திரம் என்ன சொல்றேன்னு ஆரம்பிச்சு பிரதிவர்தனுடைய சரித்திரம் சொல்றாதி தபீ ஜிதி கௌசிகன் பேரு நல்ல சாங்கோ பாங்கமா வேதத்தை அத்தியனம் பண்ணி காட்டுல போய் வசிச்சு சந்தோபாசனம் நித்தியம் சாஸ்திராவர்த்தி சன்னிதாசனம் பிரம்மஜர்ஷனம் பிக்சாட்டனம் இப்படி இது மாதிரி வசிச்சு பிரம்மனை திரும்ப திரும்ப திரும்ப வேதத்தை சொல்லின்றே இருக்கிறது உபனத்தோட கூட வேதத்தை போய் சொல்றது இப்படி சொல்லிட்டு இருக்கிறவன் தினம் கொடியற்காலம் ஆமாம் ज़िए ज़िए ज़िए ज़िए ज़िए ज़िए ज़िए ज़िए ज़िए है சங்கல்பம் பண்ணிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து வேதத்தை அதுக்கு சுவாத்தியம் சொல்றது பிரம்மிஜ்ய பிரம்மிஜ பிரகாரமாக நித்யம் சொல்றது வேதத்து சங்கல்பம் பண்ணிண்டே அதுக்குஜம் பெயர் சந்திபாபம் அழ்த்த அணுகாது எந்த துர்கானம் வாங்கட்டும் பிரம்மிஜ்ய பிரச்சனை ஜூடி விட்டா எல்லாம் பறந்து போயிடும் அதுதாரம் பிராணர்கள் பிரதிகிரத்தில் பயப்பட வேண்டியதே இல்லை ஆனா दत्व मट स्वाध्याय प्रकार जप्चण संकल्पमें स्वाध्या देवते पिशुद्धमा पंडित अग्नि वै जात पाप्रंदुति ஒரு கதைய ஆரம்பிச்சு இதுக்காக வேலை போய் சொல்றது தேவத்தைகள் யஜ்னம் பண்ணணும் இங்க பூலோகத்துக்கு வந்தா கர்மபூமி இது இங்க வந்தா தான் கர்மா சிவலோக்கம் ஊட்டி மாதிரி அந்துவாங்க ஊட்டியில சந்தியாவந்தனம் பண்ண முடியுமா சந்தியாவன உதயம் தெரிஞ்சாதான் சந்தியாவந்தம் பண்றதுக்கு ஒரே அஸ்தவனா எல்லாம் ஒரே இருட்டாரு ஜலத்தை தொட்டா சுரு அப்புறம் காவியை வச்சிருந்து வெந்நீரை ஊட்டியது அது மாதிரி தேவலோகம் அங்க ஒண்ணும் பண்ண முடியாது எல்லாம் இங்க தான் வந்தாகணும் இங்க வந்து ஆரம்பிச்சாள் அக்னியை வச்சா அக்னியில அப்படி உட்காந்துருக்கு கருப்பா உடனே ஆகுதி பண்ணினாள் ஹோமம் பண்ணினாள் ஹோமம் பண்ண உடனே இங்கே வந்து பிடிச்சிருந்தது பாபம் அக்னி விட்டு விலகி ஆகுதி உடனே யஜ்ஞம் பண்ணினாள் து அப்புறம் உடனே தட்சிணே அப்புறம் உடனே பிராமணன் வந்து பாபம் இல்லாமல் ஆயிடுது தேவ போட்டு தங்கியோய் அபாகோ ஜென்மா வாக்கு சக்தி இல்லாமல் புறப்படும் அபாகோ வாஜிபவதி அபாகோ நாக்கே அகம் அகம்னா துக்கம் துக்கம் இல்லாம சுகமா அவருக்கு கிடையவே அடையாது தேவனோ உட்காது வாசமோ சுகமோ கடையவே கிடையாது ஆண்கள் எல்லாம் பயக்கூகமாவது ஆரம்பிச்சு அத்தியதிஷ்டாங்குலம்னாவது முடிப்பாய் சுரூபாகவோ சொல்லுவார் எல்லாம் ரொம்ப அவசியம் எல்லாரும் பிராமணாவில் எல்லாரும் இப்படி பண்ண முடியாது இப்போ அங்க சாதுக்கள் பத்து பேரு பண்ணினா இந்த பதினெட்டு கிராமத்தை காப்பாற்றும் பத்து சாதுக்கள் வேத வித்துக்கள் நிற்கும் தான் வச்சுக்கோ என்னைக்காவது வார்த்தை ஒரு லௌக்கிக காலத்துல ஒரு கோவ மோறு அஞ்சு ஆள் தான் போகும் இந்த சுவாத்தியாயம் அதோட சொல்லணும் அப்படின்னா ரிஷிகள் மார்க்கத்தை கண்டுபிடிச்சு சேமத்தை அடையணும்னு வச்சிருக்காங்க இந்த கௌசிலம் பிரம்மச்சாரி இந்த சுவாத்தியாயத்தை சங்கல்பம் ஒரு மரத்தடியில காலையில ஆறரை மணிக்கு வேதத்தை வேதான் உச்சாரையும் ஸ்டித வேதத்தை ஜபிச்சுன்னு சொன்ன இந்த சந்தர்ப்பத்திலே உபரிஷ்டு பிராமணிய அந்த கொக்கானது ஒரு கொக்கு ஒண்ணு மேல உட்கார்ந்து வந்தது அந்த கொக்கு என்ன பண்ணி தான் எச்சம் இவன் தலையில வந்து பட்டோ விழுந்து தலையில விழுந்த உடனே கண்டது அதனால பட்சிகளுக்கு தெரியுமா உண்மையும் ரெண்டுமையும் சம்பாதிக்க தெரிஞ்சிருக்கேன் சீதை இருக்கா லங்கிலே என்ன காரணம்னா பட்சி தெரிஞ்சது என்ன ஏன் பட்சிக்கு மட்டும் என்ன உண்ணுக்கு ரெண்டுக்கு அடக்கறதே இல்லையா நினைச்சா அது என்ன சிவாலயம்னு பார்க்குமா விஷ்ணுவாலயம்னு பார்க்குமா பிரசிடண்ட் போறா பிரதமர் டப்புனு அடிச்சு அதனால அதுக்கு கண்ணுல ரோகமே வராதா மல பந்தாலதான் கண்ணு உபாதி வருமானம் அதே அது உடனே நிவர்த்தி பண்ணி போடுறதுனால தூர தரிசனம் தான் இருந்துச்சு அது திடீர்னு மேலே எச்சப்பட்டு உடனே ஒரு கோபம் வந்துடுச்சு சவந்த கண்ணோட பார்த்தான் நானும் மணி விட்டு சுத்தமா பந்தே மேலே இஷ்டம் வெத்திரம் எல்லாம் போயிடுச்சு கடுமையா இங்கே பார்த்தான் கண்ணோட இவன் பார்த்து வருத்தத்தோட பார்த்ததுனால என்ன ஆச்சு ஜீவன் போய்பட்டுன்னு கீழ் விழுந்துதான் திருஷ்டுவ கீழே உயிர் இல்லாம கீழே விழுந்தது கீழே விழுந்ததை இவன் கடுமையா பார்த்து அதை கீழே விழுந்துருச்சு கர்ம விழுந்துருச்சு அத்தியானம் பண்ணி பகவான உபாசிச்சுவன உடனே கோபம் போயிடுது ரொம்ப கருணை ஏற்பட்டு துடிச்சு போட்டான்னு ஒரு ஜீவனை கொண்டு விட்டோமே காருணி சந்தப்தோதாத் காருயாத பரயசோ ததிரா अक्यम मंडिटेने जीवन कोट नामस्मी विद्युत्म भईक्ष पल विधमा चलत अनुष्ठान क ஒரு கிராமத்துக்கு என்ன காரணம் காயத்ரி ஜெபிச்ச பெருமை காயத்ரிக்கு அத்தனை காயத்ரிடா காஞ்ச செடிய கையால ஜலத்தை அடிச்சான் அது சுருக்காரம் காயத்ரிக்கு அத்தனை மகிமை உண்டு